வர்களாக இருந்தோம் அலகி வசல்லம் அவர்கள் எங்களை நோக்கி திரும்பி நிச்சயமாக அல்லாஹான் சலாம் ஆகியிருக்கிறான் உங்களில் ஒருவர் தொடும்போது காணிகைகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அல்லாஹுக்கே உரியன நபியே உங்கள் மீது சலாமும் அல்லாஹுவின் ரஹ்மத்தும் பறக்கத்தும் ஏற்படுத்தும்மாக எங்கள் மீதும் அல்லாஹுமின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் சலாம் உண்டாகட்டும் என்று கூறட்டும் இதையே நீங்கள் கூறினால் வானம் பூமியில் உள்ள அனைத்து நல்லடியார்களுக்கும் சலாம் கூறியதாக அமையும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக மேலும் முகமது சல்லுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாரும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் என்றும் கூறட்டும் என கூறினார்கள்